பண்ட குலத்து அதிபதியாகி அசுரக்கதரை இண்டைக் குலத்தை எடுத்து களைந்த சந்தனக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர் வந்தடி தொழுது ஆயிரநாமம் சொல்லி பண்டைக் குலத்தைத் தவிர்த்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டெண்மினே